ப்பா நீங்க எதையும் தாங்க இதயமா இருக்கு நீங்களே விட்டு என்ன எனவே எனவே இப்படே அச்சம் கரி அமுதாம் என்பதனால் அரும் புதல்வன் உச்சி போவார் பாருங்க உச்சி போகணும்னு அவங்களுக்கு என்ன கையன் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அந்த உச்சி போந்து எதுக்கணும்னு தன்னுடைய பையன் அல்லவா அப்படி ஆனாலும் அவரு பெரும்பான் கூறிய கரியானதுனால அப்படி செய்யாமல் மார்கணனைத்தே முத்தம் தாமுன்னார் அதெல்லாம் கொடுக்கணும்னு ஆசை பக்கா சைக்கல மாண்டுமிகு அமைச்சர் மாண்டிகுக அமைச்சரா இருந்து பாடல ஒரு பெற்றோராயிருந்தே பாருங்க அவசியம் என்ன தோணும் அது தங்கத்தில் தங்க குழந்தையா பிறந்தது அது இன்னைக்கு அறிவு இருக்கோ கரியாமுதாது அதனால இனி ஒரு தரம் முத்தம் கொடுக்க முடியுமா இனி ஒரு தரம் அணைக்க முடியுமா முடியாது அப்படி ஏக்கம் வருது ஆனா அதெல்லாம் செய்யா செய்யா என்று சொல்லும் போது உண்மையை இங்க சேர்க்கல மாண்புமிகு அல்ல ஒரு மனையரத்துல வாடுகின்ற ஒரு கணவன் மணியாவே இருக்க எனவே அதனால் மார் வினை முத்தம் தாமார் கொச்சம் இல்லார் திருத்தொண்டர் புனிதர் தமக்கு கடியமைக்கெச்சு மனத்தால் அடுக்களையின் மேவார் வேறு கொண்டார் பாருங்க அவருக்கு புனிதருக்கு கடியமைக்கிறதுக்கு அடுக்களையின் மேவார் வேறு கொண்டிவார் ஏன்னா அந்த அடுக்களையில் நீங்க இந்த மாதிரி அறியும் போது கடிதம் கீழே இதெல்லாம் படும் ரத்தம் எல்லாம் அப்புறம் அஷ்டம் அந்த அந்த வீட்டுல சமையல் அந்த அடுத்த சமையல் பண்ணக்கூடாது புதுமையானதை சமையல் பண்ணணும் அதனால அதுக்கு தனியா இடத்துல அந்த பையன் அந்த குழந்தை அழைச்சிட்டு போய் ஒன்று மனத்தார் இருவர்களும் ஒன்று மனத்தார் இருவர்களும் எது வந்து அந்த கணவனுடைய உள்ளமோ அது இந்த பெண்ணுடைய உள்ளம் யாது கொற்றவன் ஏவியது அதிவே நீதியன நினைந்து எங்க இருக்குது அடிச்சந்திர பாணத்துல நீங்க என்ன சொல்லுகிறீர்களோ அதுதான் அரியனுடைய அதனால என்னைக்கு நீ வந்து என்னன்னு கேட்ட உன்னுடைய தெய்வம் எதுவோ தெய்வத்தை வணங்கி கொண்டு கிழக்குமா இருமா அப்படின்னா வழக்கில் எந்த நீ வழிபடும் தெய்வத்தை நோக்கி நீ எந்தப்புக்குற கணவன் சொல்ற கணவர் இப்ப கணவர் இல்ல காவலர் அதனால முன்னாள் கணவர் சொன்ன அந்த அம்மா என்ன செஞ்சிருந்த வழக்கில் என்றும் நீ வழிபடும் தெய்வத்தை நோக்கி கிழக்கு நோக்கி அக்கிளி மோடி மடந்தை அந்த பொண்ணு என்ன செய்தாலாம் நான் என்னைக்கு வழிபடு தெய்வத்தை நோக்கி சொல்றதுன்னா நான் என்னைக்கு இன்னைக்கு ஒரு தெய்வம் நாளைக்கு ஒரு தெய்வமா இல்லை பழக்கமான அஸ்தனவனை பரவி என்னைக்கு இந்த திருமாங்கல்யம் கட்டினாரோ அன்று அவரே தெய்வம் அதான் பொண்ணுன்னு தெய்வம் அதனால இன்னைக்கு வேற ஒரு தெய்வமா அவர் கையில வாழ் இருந்தாலும் அவர் தான் இருந்தாலும் அவர் தான் அதனால பழக்கமான கணவனை பரவி எம் ஆவி இழப்பதற்கு அஞ்சி நீ அறம்பழுவேனும் ஐயா இந்த என்னுடைய உயிர் போய்விடும் என்பதற்காக நீங்கள் நீதி நின்றும் தவறாதீர்கள் யார் சொன்னது அரிச்சந்திரமணி சந்திரன் இப்படி அறத்தை காக்கணும் கணவனுக்கு மேல் மனம் இந்த மனைவி மனத்த மனைவிக்கு மேல் கணவன் என்ற அறம் காக்கணும் வெள்ளித்திரையில் காண்பார் ஒன்று மனுத்தார் இருவர்களும் உலக ரறியார் என மறைவில் சென்று புக்கு பிள்ளைதனை பெற்ற தாயார் செழுங்கலங்கள் நன்று தடுவி கொடு செல்ல நல்ல மகனை எடுத்து உலகை வென்ற தலையை பிடிக்க விரைந்து வைத்தாயர் அவர் தலையை பிடிச்சார் இவர் வந்து கால கையெல்லாம் பிடிச்சிருந்த கையை ஆடாமலும் காலாமல் இனிய மடலை கிண்கிணிக்கால் இரண்டும் மடியின் கூட இடிக்கிங்கன்னா பகுதியில் அவர் இருக்காரு அந்த ரெண்டு காலையும் தாங்க கேட்ட மடியில வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு அந்த கையை ரெண்டையும் படிச்சுக்கிட்டு ராஜா கண்ணு ஆடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலம் அசங்கப்படாது கையும் அசங்கப்படாது அப்ப கையும் காலையும் பிடிச்சது அம்மா கடுத்து பிடிச்சு செய்வது யார் செய்வது சொல்லுங்க என்னதுன்னு சொல்லாது அம்மனாம் அஞ்சு மாறு அதனால அந்த தலை வைத்தது என்ன செய்தா இனிய மடலை கெண்கிணிக்கால் இரண்டும் இடிக்கி ரெண்டு காலையும் அப்படியே கையிலும் கையால் பிடிக்க ஏன்னா கை ரெண்டுதான் இருக்குது காலம் அசையப்படாது கைய அசையப்படாது அதனால அந்த காலை மட்டும் கேட்ட இடுப்புல அப்படியே இடிக்கிட்டுதான் இடிக்கிட்டு இப்படி இப்படி அது வந்து அந்த காலை செய்யாம இருக்க கையை மட்டும் ராஜா அங்க கையல்ல தங்க கையல்ல எனவே காலை இந்த முழங்கை ரெண்டும் அப்படி அணிச்சிருக்குது கைய இந்த ரெண்டு கையை ஒலியும் ஒலியும் இத பாருங்க சாமி தூக்கி அடிச்சிருவீங்க கருணச்சாரியும் ஆகாது இதை பார்த்தா என்ன கருணாதி ஆக போகுது உறங்கனா சரிங்களா அதுல எனவே பிடிக்க விரைந்து மெய்த்தாயரு நனி நீடுவதை உருகன் தம்பி என்ன சீட்டான்னு கேட்டா பாருங்க இது தாய் படி பிடிச்சதான் அவரு தலையை பிடிச்சுக்கிட்டாராம் இந்த தம்பி உள்ளம் என்னங்கிறத சொல்றாரு அப்பா அம்மா வச்சு கொஞ்சம் அதுக்கு தான் தெரியும் அப்பா அம்மா அவர் ஒரு பக்கம் அப்பாவை தலையை பிடிச்சு கொஞ்சாங்க அம்மா வந்து காலையை கைய வச்சுக்கிட்டு என்ன ராஜான்னு கொஞ்சது என்று ஆதார சிவஜிவல்ல நனி நீர் வகை உருகின்றார் எந்த மகிழ்ந்து நகை செய்ய அதனால மகிழ்ச்சியா இருக்கும் தனி மாமகனை தாதையார் கருவி கொண்டு தலை அறிவார் பொறிவில் பெருமை புத்திரன்மை தன்மை அளித்தான் என பொழிந்து செய்தவர் மனைவி யாரும் அருமை உயிரை எனக்கழித்தான் என்று மிக இருவர் மனமும் பேருவு அறிய வினை செய்தார் பிரிக்க கூடாது இதெல்லாம் ரொம்ப சூறு அதான் செய்தாங்க இது ஒண்ணு சரி எதுவா நம்ம குழந்தை நம்ம கேட்பாரு பெரிய நல்ல பேர் கொடுத்து பெருமவற்றோடு யாருவதில்லை அறிவன் இந்த மக்கள் பேர் அல்லது திருக்குற சொன்னது நமக்கு தானே ஆமா எனக்குதான் அதான் தெரியுது ரெண்டு பேரும் திருக்குறளை சொல்லிட்டு நேரம் அடுப்பங்கரை அந்த பொருள் போயிட்டு எதுக்கு சமையலுக்கு அது நான் உள்ள போய் தெரிவில் பெருமி புத்திரன் அப்படின்னு சொல்லி வினை செய்தார் அறுத்த தலையின் இறைக்கு தெரு அமுதுக்காகாதன கடித்து மறைத்து நீக்க அங்க உள்ள போன உடனே சந்தனத்தாதி இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க தலையை மட்டும் எடுத்து வச்சுட்டு இது வந்து அவருக்கு சரி வராது அவர் கலைக்கடி சாப்பிடக்கூடாது எல்லாம் கொத்தி அறுத்து எலும்பு மூளை தெரிஞ்சிட்டு கறிக்கு வேண்டும் பலகாயம் அரைத்து கூட்டி கடிதைப்பார் எதுல என்னென்ன கலக்கணும் அதெல்லாம் செஞ்சார் பெருங்காயம் போடுறது பெருங்காயம் மற்றது இதெல்லாம் வித்தியாதிகள் அதெல்லாம் அடுப்பங்கறி விஷயம் இல்ல மட்டு விரிவுங்குலமடவார் அடுப்பில் ஏற்றி மனமகிர்ந்து அத்த கறியின் பதம் அறிந்தங் இழுக்கி ஆமா அதனால மிகுனும் குறையணும் நேசியும் ரொம்ப வெந்து போய் குழவு போனாலும் சரி வராது ஒரேடியா கடுக்கு முடுக்கு சரி ரொம்ப ஆளாவா எனவே பதம் அறிந்தங்கி இடிச்சு பேர் ஒரு அருங்கலத்து பட்டநிலையால் தாளித்து பலமும் மற்றும் கரிசமைத்து சட்ட விரைந்து போகும் சமைத்து பாருங்க அதெல்லாம் தாளிச்சு விரிச்சு எல்லாம் முடிச்சாங்களாம் அடுப்பங்கிற வரைக்கும் தெரிந்தது நம்மளுடைய மாண்டு மிகுது மாண்டு மிகு பார்லிமெண்ட்ல மட்டும் இல்ல அடுப்பங்கரையில கரிசமைக்கிற வரைக்கும் கூட தாளிக்கிற வரைக்கும் சொல்றாரு அதெல்லாம் அப்படி எல்லாம் உடைய நாதராமது செய்ய உடைத்தபடியை அமைத்ததற்காக அறையும் இன்பும் முன்னையிலும் ஆறும் பெரிய கழி கூற வெளியில் வருவார் தொண்டர் தான் விரைந்து சென்று மென்மலரின் உடைவண்டரையும் ஆத்தியின் இருந்த புனிதர் முன் சென்றார் அவர் பாருங்க இப்போ சரி இதெல்லாம் செய்யும் நானும் வந்தேன் சொல்லப்படாதோ நான் இங்கே இருக்கிறேன் செய்துட்டு வாருங்கிறேன் இங்கே செய்துட்டு அதிக இருந்ததனே இருந்தபடி இருந்து காட்டிட்டு இருக்கு அவரை போய் அழைச்சிட்டு பந்து புகுந்து இறையும் தாளால் இருந்தவர்களை தமிழ் செய்யும் எந்திரங்க கண்டத்தில் மறைத்து கண்ணும் முதலில் காட்டாதான் நிறையும் பெருமை சிறுத்தொண்டிரு போதும் என்ன நிதி இரண்டும் குறைவன் ஒருவன் பெற்று வந்தார் போல கொண்டு பணி புகுந்தார் அவர் உடனே மன சரி நடம் நான் அரியன் வந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அவர் மின்ன போக சிறுத்தொண்டர் இவர் பின்னே வராளா வரலாம் இங்கதான் இந்த பழைய காலத்துல கிராம மக்கள் சம்பிரதாயமா சில இப்ப சிறு வைக்கிறது இல்ல கிராமங்கள்ல அந்த ஒரு மூணு நாள் சிறு வச்சு கொண்டாடுவாங்க கிராமங்களா பழையாடு டவுன் கட்டுப்போச்சு கிராமம் ஆமா ஆமா அவ்வளவு அருமையா வந்து இருந்தவங்க அதெல்லாம் நாராயகமாக நடிக்கலங்க அப்படி எல்லாம் இருக்கும்போது மூணு நாள் நடிப்பாங்க அது முதல் வந்து இந்த மாதிரி அரியார் வர்றதையும் அவன் மறுநாள் வந்து கூப்பிடுறது கூப்பிடுறாங்க கூப்பிடும் போது ஒரே ஒரு வார்த்தை தான் ஞாபகம் இருக்குது ரொம்ப சின்ன பிள்ளையில என்ன நான் கறி சமைக்கிற அப்படின்னு அவருக்கு கேட்க சரிங்களா யாரு அவருக்கு வந்தவர் கேட்க இவர் எடுத்த உடனே போயெல்லாம் சொல்லி தனது இப்ப பையன் எல்லாம் அப்படி இல்ல என்னப்பா உங்க வீட்டுல வந்தா கறி இருக்கு அப்படின்னு அப்படி அவர் கேட்பாரா இவர் உடனே கத்தரிக்காய் கொண்டு வந்து தொண்டராமி கரிக்கொழம்பு நான் சமைத்தேன் தொண்டனாரே சாமி அப்படின்னு சொல்லுங்க யாரு சிறுத்தந்த அவர் என்ன சொன்ன கரிக்கொழம்பு என்று சொன்னாய் நான் சாப்பிட மாட்டேன் இன்னதுதான் கொடுத்தாதான் சாப்பிடுவேன் என்று சொல்ல முருங்கக்காய் கொண்டு வந்தேன் தொண்டனாரே சாமி போர்கொழம்பு நான் வைத்தேன் தொண்டனாரே சாமி அப்படின்னு சொல்ல என்று சொன்ன முனிவருடையில இருக்கும் வாதாடுவது கிராமங்கள்ல வச்சு அப்புறம் நாடம் நடத்திட்டு இருந்தேன் ஒருவாழ் கிராம மக்கள்னா அப்படி அந்த மாதிரி பழமையான இது சமயத்தோட தொடர்பா அப்படி இருந்த காலம் இந்த ரெண்டு வருது ரொம்ப நாங்க இளம காலத்துல இந்த மாதிரி அவங்க நாடகம் நடக்கும் போது இருந்து கேட்டதுல நல்லா இருக்கு அந்த வதிலாம் இவர் சொல்ல சொல்ல சொல்ல அவர் உடனே மறுப்புக்கா ஒவ்வொரு காய்கறியும் ஒவ்வொரு காய மாற்றதெல்லாம் சொன்னீங்கன்னு சொன்னா அது சிவலிங்கம் போல இருக்கு நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்லுவரிதான் வேணும்னு சொல்லும் போது அப்பதான் அந்த பையனை சொல்லுவா என்று அப்படி வருவாங்க கிராமங்களுக்கெல்லாம் விளங்க முடியாது அப்படியே எனவே இப்பொழுது இவர்கள் அழைத்தாரலாம் அழைத்து வந்தால் வந்து புகுந்து திருமணியில் மணிவியார்தம் மாதவரை முற்றை எதிர்ந்து எதிர் சென்றும் முழுதும் மழகு செய்தவணி சந்த மலர் மாலைகள் முற்றின் தாமம் நாட்டித்த கந்த மலர் ஆசனம் காட்டி கமிழ் நீர் என்ன செய்யணும் அரியவர் வந்தா என்ன செய்யணும் கொண்டு வந்து மணி புகுந்து குலாவுபாதம் மண்டு காதில் ஆதனத்திற்கு வைத்தரிச்சல் செய்தவன் உண்டி நாலு விதத்தில் ஆறு சுவைத்து போத்திலா கண்டநாயகம் மயூதர்பூஜி அதே மனைபுந்து அவரை வந்து உட்காரி கால்லாம் அரங்கிங்களா அந்த நீரை தலையில் தெளித்துக் கொண்டு அவருக்கு வழிபாடலாம் பெரியோரவர் கருள் புரிவார் திருத்தொன்ற சோதியாரங்கள் விலைக்கு ஆய புனித புனல்கள்கள் தலைமையில் ஆரத்தளித்து இன்பம் ஏய இல்லம் எம் மெருங்கும் வீசி பாருங்க இந்த அந்த பாத பூஜை பண்ண தண்ணீரை தெளித்து கொண்டு வாயில வைத்துக்கிட்டு வீடு எல்லாம் தெளிச்சு என்ன புனிதத்துக்கு முதற் அருமையா தூபதெய்வம் எல்லாம் காட்டி அவர் வழிபாடு புனி பணிவன் திங்க கடை விரித்த பயிர் புனிதர் தம்பி போனவும் கரியும் படைக்கும் படிபொருள் மனித யாரும் கணவரும் கேட்ப மற்றவர்தான் இனி அண்ணமுடன் கரிகள் எல்லாம் ஒக்க எல்லாம் அந்த காய்கறி பூரா முதல்ல அப்படி படைச்சாறலாம் இல்ல பரிசு வழங்க திருத்தி பாவாடையில் ஏற்றி பெரிய மண்ணும் செஞ்சாலி செடும் போனவும் சரிய நல்ல செக்குச்சுவேன் அருமையான அரிசி அல்லவா அந்த அரிசி நுனிய அரிசி எடுத்து அருமையான சமையல் பண்ணிருக்காங்க அவற்றை எல்லாம் வைத்து கரியவதும் வரிசையினில் முன் படைத்தெடுத்து மண்ணும் பரிகலக்கால் மேல் விரிவெண் துயில இந்த சிவைத்த பார்த்தங்க அருள் செய்வார் இதெல்லாம் பரிகளத்துல வைத்து அது மாதிரி வைத்தவனே பார்த்தாராம் சொன்ன முறையில் படுத்தபது தொடர்ந்த உறுப்பெல்லாம் கொண்டு மண்ணு சுவையில் கரியாக்கி மான அமைத்தீரோ அமைத்த என்ன அரிய மாதிரி எல்லா உறுப்புகளும் காய்கறிகள் இடம்பெறுதா இல்லையா அப்படின்னா எல்லா உறுப்பும் இடம்பெறுதுன்னு சொல்லிவிட்டு என்ன ஒன்று மட்டும் இடம்பெறு என்ன என்ன என்ன என்னது ஆமா எங்க இருக்கு நாலு ஆமா சொன்ன முறையில் படுத்தபது தொடர்ந்த உறுப்பெல்லாம் கொண்டு மண்ணு சுவையில் கரியாக்கி மனித்தீரே என்ன அன்னமனையார் தலை இறைச்சி அமுதுக்காக என்ன வீட்டுல அம்மா என்னன்னு கேட்டா நாம வந்து எல்லாத்தையும் சகட்டுக்கு சாப்பிட்றதுதான் அதெல்லாம் ஒருத்தர் பாக்கி வைக்கிறது அப்படின்னார் அப்படியா அது உன் கூட நாம் உண்பதென்றார் இடர் என்ன அந்த பிள்ளையின் வந்து திருவள்ளுவர் அன்பு அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் எண்பும் உரிய திற ஒரு சிறு எலும்பு கூட எல்லாம் பிறருக்கே உரியவர் அது அப்படியே அன்பிலார் எல்லாம் தமக்குரியார் அன்புடையார் எண்பும் உரிய திறகு அப்ப தலையெலும்பு எலும்பு மூக்கு எல்லாம் மற்றவங்களுக்கு உரியதா போச்சு இப்படியாக என்று சொல்லக்கூடாது என்ன செய்தார்கள் சிந்தை கலைஞண்டர் மன யாரோடும் திகைத்தர சந்தனத்தாரியனும் தாதியார்தான் அந்த தலை இறைச்சு வந்த தொண்டர் அமுது செய்யும் பொழுது நினைக்க வரும் என்றே முந்த அமைத்தேன் கரியமுது என்றெடுத்து கொடுக்க முகமலர்ந்தாரு இப்படி ஒரு கோழி கிடைச்சுட்டா ஒரு பணியால் கிடைச்சுட்டா அருமையினர் சத்தன் மாதிரி ஒரு பணியார் சந்தனத்தாதி மாதிரி ஒரு பனிப்பெண் கிடைச்சிட்டாங்கன்னா நான் பெரிய அவ்வளவு எப்ப இந்த மாதிரி ஒரு பையனை ஒரு அம்மா அப்பா அப்படி அஞ்சு வயசுல இதெல்லாம் சாப்பிடுங்கிறாரோ இதுவே உலகத்துல இல்லாது அப்படி இருப்பது ஒரு சந்தர தலையும் கேட்டார் என்ன பண்றது என்ன பருமுன்னர் திருவள்ளுவர் வரும் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்துனா எந்த செயலும் வறுமுன்னர் காக்கும் வந்தபின் காத்து பிரது அந்த தோழிக்கு அவ்வளவு அறிவு இல்ல இப்படி ஒரு கால் கேட்க வரும் என்று கருதி அடியே நான் அதையும் சமையல் பண்ணி வச்சிருக்கிறேன் இதை வச்சிருக்கேன் அதே போல தத்தன் வர்றார் எல்லா என்ன பண்றாங்க புத்தநாதன் ஆனா தனித்தடையும் தத்தன் தனித்தடையினர் ரொம்ப ரெண்டு பொருள் எல்லா தடையும் தாண்டி வந்துட்டார் ஏ உங்க ஐயாவுக்கு நான் பாலஞ்சோல்ல வந்திருக்கேன் வேணாங்கிற ஒப்பற்ற ஒன் அதனால சுவாமி கொண்டு வந்திருக்கிற அருமையான ஆகமும் எங்க சுவாமியும் கேட்க வேண்டிதான் அரசனும் கேட்க வேண்டிதான் சரியான சந்தர்ப்பமாக அந்த கணவன் மனைவியோடு உறங்குகிறாருங்கிறத சொல்லக்கூடாதுங்கிறது மேலும் உறங்கும் போது சொல்லக்கூடாது கணவன் மனைவி யாரோட இருக்கிறாங்க சொல்லுவாங்க அதனால வந்து இப்பொழுது அது அவ்வளவு வேண்டாமி இல்லை நான் போறேன் ஒளியும் ஒளியும் அடி எடுத்து வச்ச இன்னொரு அடியும் எடுத்து வைக்கிறார் சத்தியமா ஒளி ஒடியில் காட்டலாம் அப்படி இருக்கும்போது மாதந்த போதே மானம் அங்கு வைத்த சத்தன் ஆமா அவரை வந்து நம்ம போக கூடாதுன்னு சொல்லிட்டு நாம போலாம போக கூடாது ஆனா இவரோ பூந்து போறார் ஆனா வந்தவரோ முனிவரா இருக்கார் அது அரசருக்கு ரொம்ப முனிவர் உயிர் அதனால அதனால அவன் பூந்தா நாம் எந்த போக கூடாதுன்னு சொல்றதுல மான மாத பூந்த போதே இவர் கால் கை போக முடியல ஆனா மனம் போலாம் இல்லை மனம் அங்கே வைத்த இப்ப இவர் மறைஞ்சிட்டார் இவர் மறையிறாரு மறையும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா கால் சத்தம் தான் கேக்குது உடம்பு என்ன ஆகுதோன்னு தெரியல ஆனா அந்த ரெண்டு பேர்த்து பெண்கள் என்னையோட விழிப்பான கொண்ட மனைவி தான் எழுப்புறாங்க முன்னெச்சரிக்கையோட தூங்குவார்கள் மனைவியா உடனே இந்த நேரத்தில் வரலாமான்னு கேக்கலாம் எங்கு மில்லாததோர் ஆகமம் கொடுவன் தேனி பயின்ற எங்கேயும் கிடைக்காது கன்னிமாறான் உலகத்திலேயோ சரஸ்வதி மகாலயோ நம்ம தமிழ்நாட்டுல எங்கேயுமே கிடைக்காத ஒரு பெரிய பிரதி ஆகமும் அதை பாடம் சொல்ல வந்தோம் அப்படின்னு சிவசிவ் எங்கு மில்லாததோர் ஆகமும் அப்படி இன்னொரு விதமான எந்த ஆகமத்துக்குள்ளயும் கத்தி இருக்காது இந்த ஆகமத்துக்குள்ள கத்தி இருக்குது எங்கு மில்லாததோர் ஆகமும் ஆமா இரண்டாவது அந்த ஆகமெல்லாம் கொலையாளியா இருக்கமும் எங்கும் இல்லாதது கொண்டு வந்த பெரியவரும் எங்கும் இல்லாதவரெல்லாம் அதுன்னு சரி உன் மனைவி யாரை அனுப்பும் இது தனியா பாடம் கேட்கணும் சரி நீ போ இவ்வளவு என்னன்னு கேட்டா நடக்கறும்புது யாரை காட்டணும் தத்தனையும் ஆமா ஆமா இதெல்லாம் நீங்க ஒளிவு நிறுத்தீங்கன்னா என்ன டேரக்டரா போடுங்க கன்னியாபிளாக்கி விடுறீங்க ரொம்ப ஜாக்கிரதையா செய்யணும் ஆமா நீங்க அங்கே உள்ள போயிட்டு உழைஞ்ச உடனே அவங்க எழுப்புறது அதுக்கெல்லாம் சிவாஜி கண்ணாம்பாலாம் போயிட்டான் இப்ப இருக்கிற அஞ்சிச்சு நடிக்கவும் போச்சு செய்யறவங்க யாரு செய்யலாம் நான் சிவாஜியை போட்டா செஞ்ச ஆள் செஞ்சேன் கண்ணாம்பாலை போனும் ரெண்டுமில்லையே சுவாமி ஒண்ணு எந்த தொழிலையும் அருமையில்லாம போட்டாங்க எல்ல தமிழினி சாகும் என்றார் பாரதி சீக்கிரமாகவே சொத்து போச்சு அதனால அப்படி அதெல்லாம் போன உடனே அப்படி இருக்கும்போது அப்படியே எப்படி படம் கேட்கணும் ஆசிரியர் மேல உட்காந்து இருக்கணும் பையன் கீழே இருக்கணும் இப்ப அப்படி இல்ல ஆசிரியர் மாணவன் சாக்கால உட்காந்துருக்கணும் ஆத்திரியம் நின்று நடத்தணும் அதுலயும் இங்க கல்லூரிகள்ல ஹைஸ்கூல்ல ஒரு சேர் உண்டு உட்காந்துருப்பான் இப்ப காலேஜ்ல சேர்னு போட்டாதான உட்காருவான் சேர எடுத்து விட்டான் நீ இருந்த உட்கார அதனால அதெல்லாம் இருந்ததுன்னு இருந்தபடி நின்றதுன்னு நின்றபடி நின்று காட்டும் பையன் எப்படி உட்காந்துருப்பான் உட்காந்துருப்பான் இது கூட சமயத்துல ஏதாவது ஜாய்வான் அப்படி இருக்கும் இவரு அதெல்லாம் அதையும் வாங்கிக்கிட்டு இதையும் வாங்கிக்கிட்டு நின்ற வண்ணும் ஏன் பொண்ணு இருபதாயிரம் ரூபாய் பணம் கொடுக்குறான் புரோகரணும் ஒன்னாந்தி இருபதாயிரம் ரூபாய் வந்து தொலை கண்ணாலே எண்ணி பாக்கலாம் அந்த சனியனுக்காக இந்த நாடகம் இந்த மேடையில் ஆகிற வரைக்கும் பா அப்படின்னா இப்படி எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு நல்ல வேலை நாங்கள் படித்தோம் எங்களுக்கு அந்த மாதிரி எல்லோமும் இல்லை அந்த மாதிரி பையனும் எல்லோரும் இல்ல நாங்கெல்லாம் சேர் போட்டு நாக்காளி போட்டு நாங்கெல்லாம் நின்று நடத்துறது இல்லை இங்க எல்லாம் கரும்பல போறதுக்கு கொண்டு வைக்க கல்லூர்ல என்ன இருக்கு நன்னுலயும் தொல்லாபிசில் எடுத்து போது எல்லாம் இருந்தது இருந்தபடி எடுத்து காட்சித்த அப்படின்னு சொல்லி உருவா அதனால இப்படி அந்த மாதிரி செய்து அதன் பிறகு அந்த ஒரு சத்தம் கேட்ட உடனே தான் அதனாலதான் மாதவன் பூந்த போதே மனமங்கு வைத்திருந்ததுனால்தான் ஒவ்வொன்னு குவிர்த்த அந்த காது காதுதான் அவனுக்கு கண்ணா கேட்கிறான் என்ன நடக்குது என்ன நடக்குது என்ற ஒரு அச்சம் ஆனா போக கூடாதுங்கிற அந்த அறம் அந்த அற உணர்வு அவனை தரப்படுத்துது அப்படிங்கும்போது அவன் அப்படியே ஒரு சத்தம் அந்த கவடிகள் விரிப்பான் போல அதை நடுப்புற வச்சிருந்தான் அதை எடுத்து தான் முன் செய்து அது முடிஞ்சான் அந்த சத்தம் கேட்டுதான் உள்ள கூப்பிட்டு போல் அடிச்சு கெல்லாம் நம்ம ஒரு என்ன பண்ணிட்டு பாத்திரமே புளிஞ்சிருப்பான் அப்படின்னு அப்படியே தலை இவருக்கு எந்தவித ஊறுபாடும் நேராதவாறு கொண்டு விட்டுட்டு வாப்பா அவ்வளவு அந்த கோபத்தையும் அந்த அரசன் ஆணைங்கிற அப்படிதான் ஆமா ஆமா வாழும் அப்படிலாம் மூஞ்சியை காட்டினப்ப உண்மை உண்மைதான் சத்தன் எப்படி இருந்திருப்பான் நாங்க யார் ஹம் வெளியில போனோம் போன உடனே யாரு யார் நீப்பா அழைச்சிட்டு போறேன் அவன் நம்ம அரசனை கொண்டவன் அல்லவா அப்படின்னாரு இங்கிவன் புகுத பெற்றது இறைவனது ஆணை என்றான் கண்ண தண்ணி வருது இப்படி அனுப்பும்படியாக நம்ம அரச்தான் சொல்லி அழைச்சிட்டு போறோம்பா அப்படின்னு சொன்ன ஒண்ணு அங்க ஒரு அஞ்சாறு சிவாஜி இருக்கணும் அப்படிங்களே எடுத்து வச்சு சொன்னி வச்சி வச்சால இங்கிவன் புகுத பெற்றது இறைவனது ஆணை என்றான் அப்படியே கீழே போட்ட அரசையா அத கூடாது இங்க இவன் எனக்கு செய்தது யார் எனக்கு செய்தா தல தொங்குது இந்த பிறவியில நீ செய்த உதவி வேற யாருப்பா எனக்கு செய்தா இல்லப்பா அப்படின்னார் அப்புறம் எல்லாம் மனைவி எல்லாரும் பிள்ளைகள் எல்லாம் வந்து பாக்குது அப்பா நாங்க ஐயா எல்லாம் நடிக்கிறாங்க பாதுகாத்து திருநீற்று நெறியை என்றும் கைவிட வேண்டாம் எவ்வளவு அருமை தெரியுங்களேன் இதெல்லாம் ஏன் நடித்து காட்டினால் என்ன நாட்டுல புராணம் புராணம்ங்கிறாங்களே குப்பைகளா மாதிரி ஒரு பிராணம் குப்பைகளையும் இந்த ஒரு அடியவரை கொண்டு வரதுக்கு இவ்வளவு பாடுபட்டு விட்டார் அடியேன் தனியாக சாப்பிடுவதில்லை ரெண்டு ஒரு அடிவர் ஒன்றுதான் சேர்ந்து சாப்பிடுவது விடிஞ்சு போயிச்சு போங்க இன்னொரு அடியாது இவ்வளவா ஆச்சு என்ன செய்யறது என்று பரம பணி தருளை கெட்டேன் அமுது செய்ய இடை ஈர் இதுவோ இடையூறு நினைவார் என்ன ஒவ்வொரு தடையா வந்துருக்கு இப்ப இன்னொரு அடியவர் எங்க தேடுவது ஆனா சொல்றது நான் எங்க தேடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது ஏ அடியார் சொன்னா அதை ஏற்றுக்கொள்ளணும் என்ன பண்றது அகத்தி துரத்து போய் அருளாலியும் காணார் அழிந்தணிந்து முகத்தில் வாட்ட மிக பெருக முதல்வர் குறை செய்வார் இகத்தும் பரத்தும் இனி யாரை காணீன் இல்ல யானும் சகத்தில் இடுவார் தமைக்கந்தே இடுவன் என நானும் வெளியில போய் பார்த்துட்டு வந்திருந்தேன் சுவாமி எங்கேயுமே இல்லை அப்படிங்கும் போது ஒரு அருமை பாருங்க இவ்வளவு இக்கட்டான கட்டத்திலும் ஜெய்கலா பெருமான் இகத்தும் பரத்தும் இனி யாரை காணின் ஒரு பொருள் என்னன்னு கேட்டா இந்த உலகத்துல அந்த உலகத்திலும் வேற எங்க கூட இல்லை சுவாமி ஒரு ஆள் கூட இல்லை அடிவரு என்ற ஒரு பொருள் இன்னொன்று இகத்தும் பரத்தும் இனி யாரை காணின் தவிர வேற யாரை பார்ப்போம் இங்குதான் எங்களுக்கு இகம்பரம் எல்லாம் என்ற ஒரு கருத்தும் கருத்து சகத்தில் உண்மை போல நீரிட்டார் உடரோ உண்மை நீ என்று செம்மி கற்பில் திருவென்காட்டம் கலந்திருத்தி வெம்மை இறைச்சி சோறி இதனில் மீட்டு படையும் என படைத்தார் தம்மை ஊட்ட அவர் உண்ண புகழும் தடுத்தருடைய சரி அடியேண் வேணா உட்கார்ந்து கொள்றேன் அரியணு வேணும் அரியவர் திருமணங்கள்ல தான் இருக்கிறது சொன்னாரலாம் இல்ல இவர் உட்கார்ந்து சொல்லும் போது இவருக்கு நம்ம நேரம் ஆச்சு பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கொஞ்சம் முன்ன சாப்பிட இவர் சாப்பிட முடியுமா முடியாது இருந்தாலும் அரியவர் காப்படி சொல்லுங்க உடனே இல்ல உடனே ஒடி அளவும் ஆறு மாசம் ஒரு தடம் சாப்பிட்றோம் அமைதியா சாப்பிட்றோம் நீர் காலையில சாப்பிட்டோடி இப்போ அவசரப்படுதே அப்படின்னு ஒரு பாவம் ஒரு இடி அவர்கள் இவ்வளவு செய்தவர் அவர் எதுக்கா உண்டார்னா அவங்க சாப்பிடும்போது என்ன நாம ஆறு மாசத்துக்கு ஒரு தரம் உண்போம் நாமே பொறுமையா சாப்பிடுறோம் என்ன பண்றது அப்படி சொன்ன கூடாது பெத்தீரல் மைந்தன் நம் உடன் மாரில் மகவு பெத்தீரியல் மைந்தன் தன்மை அடையும் என அதான் சரி நீங்க ஏன்னா உங்களுக்கு தம்பி குழந்தை இருக்குல்லவா அப்படின்னாரு வேற ஒருத்தர் அடியாரு வேணாம் தம்பியை கூப்பிடுங்களேன் அப்படின்னாரு தம்பி என்ன ஏகம் தான் அநேக நிலையே சொன்னாங்க அதனால அநேகன் இவர் என்ன அதை போய் எப்படி இல்லையு சொல்லக்கூடாது இப்படி இலையில உட்காந்துருக்காரு பாவம் சரிங்களா சாதம் எல்லாம் பேஞ்சு கை சாதம் இருக்கு ஆஹ் அந்த அளவுக்கு அதனால முதலும் இல்லாதார்க்கு இப்போது உதவான் அவன் என்ற பையன் எனக்கு பிறந்து அவனைத்தான் வச்சேன் போக்குவரத்து இதெல்லாம் அதெல்லாம் வரலாறு சொல்லவும் ஆனா வந்து பையன் இல்லைன்னு சொல்லவும் முடியல இப்போது இங்க அவன் இப்ப ரொம்ப அருமையான சுற்று எல்லாம் ஆஹ் ஆஹ் ஏ நாம் இங்கு உண்பது அவன் வந்தால் நாடி அடையும் எனக்கு நான் அரியன் சாப்பிடணுமா வேண்டாமா அப்படியான அவனை கூப்பிடுவா இப்போது இங்கு உதவான் சொன்ன எப்ப உதவுவா இப்பதான் உதவணும் அதனால கூப்பிடுவாங்க தெரியாது அவருக்கு ஒன்றி போய் வச்சிங்களே அந்த ஓடு ஓடு வச்சது வந்து எப்படி போய்டும் மாயமா அப்படின்னு எல்லாம் இந்த மாதிரிதான் வரலாம் இதே மாதிரிதான் சிக்கல் அப்ப இருக்கும்போது என்ன பண்றது வைத்தரத்தை என்ன செய்யறது போய் தேடியது என்ன பண்ண போறார் வெளியில வரலாம் வந்து நான் தாமங்கருளி சேர்த்தரியார் தலைவர் அமது செய்தருள்ள யாமின் என் செய்வதாகும் என் செய்வதால் ஆகும் என்பார் வெறிவற்று எழுந்தருளால் பூமென் கடதா தம்மோடு புறம் போய் அடைக்க புகுந்துடுது சரி சரி அப்படின்னா பையனை கூப்பிடுவோம் சிவனார் அரியார் யா முயும் வகையால் உடனும் அழைக்கின்றார் என்னவிர அந்த பெண்ணும் பலா சீராளா தங்கம் இல்ல ராஜா இல்ல சாமி சாப்பிடும்பா நீ வரணுடா ராஜா அப்படின்னு கூப்பிட மரமரால் பள்ளியின் ஓடி வருவான் போல் வந்த தர நிறுவனப்பின் தனிப்புதல் தன்னை எடுத்து அப்படி போது அவன் அந்த பையன் என்னன்னு கேட்டா காலையில போயிட்டு வந்த பையன் அவனு மூணு மூணு மணி நேரம் ஆச்சு அப்பாவை பார்த்து அம்மாவை பார்த்து சின்ன பிள்ளைகளை அப்படிதான் இருக்க அப்படிலாம் இருந்த காலம் ஒரு காலம் ஆமா அப்பா அம்மாவை பார்த்து மூணு மணி நேரம் பள்ளிக்க மூணு மணி நேரம் பார்க்காம இருந்தனால அப்பா அம்மாவே என்ன செய்யுது அதோடய உதவிதான் வரமருளால் பள்ளி நின்று ஓடி வருவான் போல் வந்த தரமில் வனப்பின் தரிப்பெருந்தை எடுத்து தடிவிசம் கரம் உணித்து கணவனார் கையில் கொடுப்பூர்ந்தார் அப்பாக பெற்றோம் என்னன்னு மகிழ்ச்சியை விட போகுது இனிமே நம்ம அந்த வந்த பெரியவர் சாப்பிடுவார் என்று அவர் சாப்பிடுவாருங்கிற மகிழ்ச்சி தான் அவருக்கு வந்துதான் அந்த உள்ளமெல்லாம் வருமா அந்த பெரிய புராணம் அடியவருடைய வரலாறு முந்தவே அப்ப இரவராம் முதல்வர் அங்கன் மறைந்தருள அவளதான் அந்த தம்பியோடு இங்க வந்தவுடனே அங்கிருந்த பெரியவர் காணும் மறைந்தருள சிந்தை கரங்கி காணாது தைத்தார் வீழ்ந்தார் தெருமந்தார் பெந்த இறைக்கு கரிதும் களத்திற்கான வெறுகுற்றார் சரி அப்படி அறிவரை காணான்னு சொன்னா அங்க வச்சிருந்த உணவு முழுதும் எல்லாம் செய்யாரே ஒளித்தருங்கேடி இன்றினார் இங்க இங்கே தேடி பார்த்தா ஒண்ணும் காணும் பாத்தா மையல் கொண்டு புறத்தனைய மறைந்த அவர்தான் மலை பயந்த தையாள சரவணத்து தனியர் தாமணிவார் இந்த காட்சி கொடுக்கும் போது என்னன்னு கேட்டா இங்க எப்படி நீங்க மூவருமாக இருந்து அந்த அடிவரும் உணவுல பங்கு கொண்டார்களோ அது போல தானும் மூவராக ஆமா சோமா சோம உமை நடுப்புற கந்தன் அப்புறம் இந்த புறமும் இந்த புறமும் அப்பாவும் பேருமா அப்படியே எனவே அந்த மாதிரி காட்சி கொடுத்தார் தனையரோடும் தாமணிவார் தனி வல்வடைமையல் நெடுவு சிம்பில் தலைவர் முனிவரமர நெஞ்சர்கள் முதலாயுள்ளோர் ஒற்றிசைப்பனிய கரியும் திருமதம் முடித்தார்கான பனிவந்திங்கள் முடிதுடங்க பரந்த கருணை நோக்கடித்தான் அருதகணனாதெல்லாம் எல்லாம் சூழ வந்த பெருமான் இந்த குடும்பத்தாருக்கு மிக அருமையாக அலுவலக அன்பின் வெந்த தொண்டர் அமைந்த மனைவியார் முன்பு தோன்றும் பெருவாடி முழுதும் கண்டு பரவிசமாய் என்னும் கரைந்துருக விழுந்தார் எழுந்தார் ஏகினார் பின்பு பரமர் தகுதியினால் பெரியோரவர் அவர் மறந்து பெருமானி வணங்க அப்பொழுது என்ன செய்தார் ஒன்றை வேணியார் ராமும் பாகம் கொண்ட குலக்கொடியும் வெண்டி நடிவேல் மைந்தரும் தாம் வெரைப்பும் கமலச்சேவடி கீழ் இந்த தொண்டர் மனைவியார் நீடு மகனார் தாதியார் என்றும் பெரிய இருக்க உடன் தாதியார் அந்த தோழியாரும் அழைத்து அதனால தான் இந்த குடும்பத்தோடு அழைத்துக் கொண்டு போனது ஏன்னா தாதியார் செய்த பணி அளவுக்குரிய அப்படி தாதியாரோடும் கொண்டு ஆறு குடி மேர் அணிந்தவருக்கு என்ற கரியமுதா ஊழியாத முன் தன்னை அறிந்த கூட்ட பேறு பெற்றார் சேவடிகள் இப்படியாக அந்த நான்கு பெருமக்களும் வீடு பெற்றார்கள் யாரு சிறு தொண்டர் தம்பி சாதியார் தோடி அந்த நாலு பேர் பிற இவரெல்லாம் தலைமையேற்கொண்டு